அபுரார் அவர்களே நான் தங்களிடம் இருந்து ஏராளமான பொன்மொழிகளை கேட்கிறேன் ஆயினும் அவற்றை மறந்துவிடுகிறேன் என நான் நபி சொல்லுல்லாஹு அலஹு வசல்லம் அவர்களிடம் முறையிட்டேன் அதற்கு உமது மேலங்கையை விரியும் என நபி சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நானும் அதனை விரித்தேன் தமது இரு கைகளாலும் இரு கை நிறைய அளவு அள்ளி எடுப்பது போல பாவனை செய்துவிட்டு பின்னர் அதனை நெஞ்சோடு நீர் அணைத்துக் கொள்வீராக இருந்தார்கள் நானும் உடனே அதனை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன் அதன் பின்னர் நான் எதனையும் மறந்ததே